குரு சுவாமிக்கு ஜெய் குரு கருப்பியால் கற்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நாற்பத்தி அஞ்சாவது தியாயத்தில் தான் நம்ம இருக்கோம் இப்போ கம்ச வதம் ஆயிடுத்து மல்லர்கள் அங்கு வழியா படத்துலேருந்து ஆரம்பித்து எல்லோரும் அதை இப்போ அந்த கம்சனுடைய தகப்பனாராக இருக்க உக்ரசீனர் இப்போ ராஜா அம்மா அப்பா விடுவித்தியாயத்து இந்த மாதிரிலாம் நிறைய வேலை இருக்குது ராஜ காரியம் நிறையா இருக்குது இதுவரைக்கும் லீலா பண்ணது விஷயம் ஆயிடுத்து ராஜகாரியங்கள் நிறையா இருக்குது ராஜநீதி இப்போ இந்த யார் தகப்பனார் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொன்னோம் ஞாபகம் இருக்கா எங்கே சொன்னோம் இந்த சரியனை யாரை சேர்ந்தது அப்படிங்கிற விஷயத்தை நாரதர் சொன்னார் எங்கே சொன்னார் அந்த உலூக்கல பந்தம் இருக்கு அந்த உலூக்கல பந்தம் அந்த யசோதா ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைய ரெண்டு வயசு குழந்தைய கட்டி போட்டால் குரலில் அது எடுத்துன்னு போய் அந்த மத்திய அர்ஜுனங்கள் அர்ஜுனங்கள் விரட்சங்கள் நடுவில் போய் அதை கீழே தள்ளி விட்டு அவர்களுக்கு நலக்கோபுரம் அணிக்கிறவங்களுக்கு சாப்பும் நிவர்த்தியாச்சு அப்போ சாப்பு முன்னால் போது அவர் வந்து நாரதர் பெரிய ஒரு சின்ன லெக்சரே கடித்தார் அவர் பெரிய சின்ன பெரிய லெக்சர் அடித்தார் அப்போ சொல்லப்படுது அது மாதிரி யார் கேட்டேன்னா வளர்த்தவர்கள் தான் அம்மா அப்பா பெற்ற அம்மா அப்பா வாய் தந்தையர்கள் தேவக்கி உசுதேவர் நான் வளர்த்தது முதல் நாள் அதாவது பிறந்ததுலேருந்து பதினோரு வயது வரைக்கும் நல்லபடியாக ஒரு ஆளாக்கினது யசோரியும் நந்தகோபுரம் அவர்கள் எப்படி விடுறது ஆனால் அவர் காரியம் இருக்க கண்ணனுக்கு காரியம் இருக்க ராஜநீதி காரியம் அப்போது சமாதானப்படுத்துகிறார் ரொம்ப அழகாக சமாதானப்படுத்துகிறான் எப்படி பண்ண அப்படி தான் பண்ண முடியும் சொன்னதை வந்து இந்த இடத்துல சத்தியத்தை மெயின்டைன் பண்ணான்னு சொல்ல முடியாது சமாதானப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதனால் தகப்பனாரான நந்தகோபர் அவன் நீங்கள் தான் எனக்கு வந்து வளர்த்தவர் அவங்க தான் எனக்கு தகப்பனார் அம்மா தாய் யசோதா எனக்கு தாய் அதுதான் சொன்னீங்கன்னா இந்த அளவுக்கு அவர்கள் வந்து முழுக்க முழுக்க முழுக்க கண்ணனை அனுபவித்தார்கள் கண்ணனுடைய எலீலைகளை முழுக்க அனுபவித்தார்கள் அதுதான் அவர் வந்து பிரிஞ்சு போகணும் கோபர்கள் பிரிஞ்சு போனோம் எல்லாம் திரும்பி வந்து கண்ணனை அவர்கள்கிட்ட போகிறது இல்லை அவர்களும் திரும்பி கண்ணனை பார்ப்பதற்கு அந்த நந்த கோகுலத்திலேருந்தோ பிருந்தாவனத்திலேருந்தோ மதுரைக்கு வரலை வரவே இல்லை ஏதாவது சுமார் ஒரு எண்பது வயசு அதெல்லாம் ஒரு ஊகமான கணக்கு இதுக்கு வந்து பிரமாணம் எல்லாம் கிடையாது அந்த குருக்ஷேத்திரத்தில் வந்து ஒரு இது நடக்கிறது பெரிய ஒரு சூரிய கிரகணம் ஒரு அந்த ஒரு சூரிய கிரகண காலத்தில் எல்லாரும் கொடுக்கிறார்கள் அந்த இறந்த ஒரு க்ஷேத்திரத்தில் குருக்ஷேத்திரம் புண்ணியக்ஷேத்திரம் அப்போ இந்த கோபர்கள் கோபிகைகள்லாம் அங்கே வரார்கள் நந்த கோபுரம் வராது ஈஷோரியும் வராது அப்போ தான் அவர்களுடைய சங்கமம் இருக்குது பக்கத்தில் தானே இருந்துட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தானே போயிட்டு வந்தார்கள் மதுரையில் இன்னும் கோகுலம் வரவே இல்லை கோகுலத்து கண்ணன் அந்த கோகுலத்தை விட்டு பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பினப்புறம் கண்ணன் சம்பந்தமாக பாகவதத்தில் தெரிஞ்சது ரெண்டு பேர் தான் வந்தது முதல்ல வந்தது ஒரு தூதனாக உத்தவரை அனுப்பிட்டார் தூதன் பெரிய அந்த உத்தவன் பெரிய ஒரு ஞானி பக்தன் அவனுக்கு கொஞ்சம் ஒரு பாடங்கள் அர்ப்பிக்கிறாப்புல ஏன்னா கோபிகருடைய பக்தி அப்படி ஒரு விசத்தின் காண்பிப்பை இருக்குது ஆனால் வந்து அதுக்கப்புறம் உத்தவன் ஒரு பெரிய தங்க தங்க தாமர அந்த மாதிரி ஆனால் அவருக்கு அதுவே நல்ல வாசனை வந்து கொடுத்தேன்னா எப்படி இருக்கும் அப்படியே அந்த பிரேம பக்தியை அவருக்கு காண்பித்து அப்படி கொடுத்தார் அதுக்கப்புறம் அப்பா உத்தவன்னா அப்படி ஒரு வசத்தியஸ்த கேரக்டர் கண்ணனே முன்னாலே சொல்லிருக்கேன் எனக்கு சமம் வந்து உத்தவன் தான் அப்படின்னு எனக்கு சமம் உத்தவன் தான் சொல்கிறார் அப்படிப்பட்டது தான் உத்தவன் வந்து பதினா அந்த பதினொன்றாவது ஸ்கந்தத்தில் பார்த்தா எல்லாம் அவன் கவனுடைய வேலை அவதாரக்காரியம் முடிஞ்சு போச்சுன்னு கிளம்பலாம் அப்படிங்கிறப்பல இவர் ராம அவதார மாதிரிலாம் கிடையாது எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிட்டு போவார்கள் அந்த ஆறாவது ஸ்கந்த் அத்தியாயத்தில் இருக்கும் பதினொன்றாவது ஸ்கந்தத்துக்கு பின்னால் எல்லாம் பர்மாலேருந்து எல்லாத்தையும் வரணும் அப்போ நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் ஆகிடுத்து இவர்கள் எல்லாத்தையும் அவரே எல்லாத்தையும் தன்னுடைய யாரவு குலத்தை முடிக்கணும் முடிச்சுட்றாரு ஒத்தருக்கு அடிபட்டு எல்லாம் டாஸ்மாக் சாப்பிட்டு எல்லாம் குடித்து எல்லாம் ஆகிடும் எல்லோரையும் சடுக்கிறார் பலராமன் எல்லாம் அவரே பலராமனே எல்லோரும் அடிக்கிறாங்க பலராமத்தை விஷயம் தெரிஞ்சு போச்சு உடனே தன்னுடைய யோகத்தில் இருந்து அவர் தான் ஆதிசேஷன் ஆச்சன் அவரே பதந்திலே வந்திருக்காரு யோகத்தை பற்றி சொல்ல வேணாம் அதனால் ப யோகத்தில் இருந்தார் அந்த பிரபாசேத்திரத்தை அந்த இடத்த பார்த்துருக்காண்டியன் அந்த அவருடைய ரூபமாக ஒரு ஆதிசேஷ படமாக வந்து இருக்குங்க இது சிற்பம் இருக்குது அங்கே பிரபாசங்கத்தை வந்து க சமுத்திரம் சேர்க்கக்கூடிய ஒரு சந்திரகிரணத்துக்கு போயிருந்தாங்க அப்போது ரூபாயத்துக்கு போயிட்டார் அவர் நேரம் முன்னால் போயிட்டார் போய் வைக்குண்டு அது போய் படுக்கையை விரிச்சாச்சும் அதுக்கப்புறம் கண்ணன் கிளம்புறான்னு அந்த வேடனுடைய கால் அடிபட்டு எதுக்கு சொல்ல வந்தது அப்போ தான் அதுக்கு அந்த இதில் அவர் பார்க்குறாரு வெறும் பக்கத்தில் ரெண்டு மூணு மணி நேரத்தில் போகலாமே வரவே இல்லை அவர்களும் வரல கண்ணனும் போகலை புத்தவன் போனார் பலராமன் போனார் வேறு யாரும் போகல பிரி பிரிவுனா அப்படி ஒரு பிரிவு அதன் தான் நம்ப முடியாது அதெல்லாம் வந்து அதை வந்து அந்த கிருஷ்ண பக்தி இருக்கிறவங்களாம் அதை வந்து உணர முடியும் கோபிகைகளுக்கு வந்து நான் நாரத சுவாமி பக்திக்கு லக்ஷணம் சொல்கிறாருன்னா அதுக்கு வந்து என்ன பாராமல் ஸ்வீட் சொல்கிறேன்னா சாப்பிட்டு பார்ப்பாப்பா அந்த மாதிரி பக்திக்கு லட்சணன்னா கோபிகைகள் மாதிரின்னு சொல்லிட்டார் உதாரணம் புரிந்துகிறதுக்காக இல்லைன்னா அது அவ்வளவா புரிஞ்சதாக எப்படி பகவான் ஆறுதல் சொன்னான் ஆறுதல் சொன்னி நந்தருக்கும் கோபர்களுக்கும் அவர்களுக்கு வந்து பகுமானம் இதெல்லாம் அவசியம் இதில் எடுத்து பண்ண மாட்டார்கள் ஏன்னா கண்ணன் தான் ஒன்று கோபர்களுக்கும் எல்லோருக்கும் வஸ்திரங்கள் கொடுத்தோம் ஆபரணங்கள் கொடுத்தோம் பாத்திரங்கள்லாம் கொடுத்தோம் இப்படி எல்லாம் தெரியும் நாங்கள் இருக்க நிலைமையை தெரியும் அதனால கொடுத்தார் இப்படி அவர்களுக்கு வந்து அவர்கிட்ட இருந்து விடை கொடுக்கப்பட்ட நந்த கோபுர்களும் நந்தகோபுரம் முக்கியமாக அப்படியே பிரியத்தால் அந்த ஒரு ஸ்னேகத்தால் பாசத்தால் புத்திர பாசம் தானே நான் அப்படியே தளர்ந்து போய் கண்களில் அப்படியே ஜலம் கொட்டுறது கதை சொல்ல நம்ம வந்து படிக்கிறவனுக்கே நமக்கு வந்து விஷயம் தெரிஞ்சவனுக்கு நமக்கு ஜலம் கண்ணில் வர்றதுன்னா பதினோரு வருஷம் ஃபுல்லாக அனுபவிச்சிருக்கான்னு இருக்கும் அதில் ஒரு லோக்கலில் ஒரு சித்திரம் இருக்குது பார்க்கு கண்ணன் வந்து நந்தகோபுருடைய செருப்பை பாதுகையை தலையில் வச்சுட்டு கொண்டு கொடுப்பார் பார்த்தோடனே கல்ல புசுக்கும் ஜெலம் வந்துடும் கண்ணன் அவனுடைய கிருஷ்ணன் தன்னுடைய சுரூப லட்சணத்தில் இருக்கான் அதில் சந்தேகம் கிடையாது எப்பவும் உண்டு அந்த அதனால் தானே பிறந்து அஞ்சாவது ஆறாவது நாளில் பூத்தனை வந்தபோது பூத்தனா லோகபாரத்னி ராட்சசி சொன்னாலே அப்படி வந்து அவளுக்கு வந்து அம்மா அம்மா ஸ்தானத்து கொடுக்க வேண்டிய முக்கியை கொடுத்தானே அதனால் தானே சொன்னார் கோவிந்தையில் பற்றி யாராச்சும் இது பல ஸ்ருதி சொல்லப்பட்டது அப்போது அவர்களுக்கு வந்து ஆச்சரியம் என்ன அந்த இதையும் அப்படி இருக்கும் தெருப்பை கொண்டு வந்து பாதுகையை தலையில் அப்பாட்டு கொடுத்துருக்கார் அப்படியெல்லாம் நந்த கோபர் அனுபவிச்சிருக்கார் அப்படி விட்டு போனால் அப்படி இருக்கும் கண்ணில் ஜலமாக வரும் பேசவே முடியல க தொண்டை தழுதழுத்துப்படுத்தி கோபுரர்களோடு கோபுரம் போனார் மேலே பார்ப்போம் இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே பார்ப்போம் இன்னுமே இப்போ கண்ணனுடைய ராஜநீதி விஷயங்கள் தான் இருக்கும் அதெல்லாம் இன்னமே லீலைகளான விஷயங்கள் ரொம்ப கம்மி அதுதான் பார்ப்போம் अतसुरसुतो புத்தோக்காரியோசாணீச்சாவதும் அது சூரசுராஜன் புத்தியோ சமக்காரியோசாமணேச்சாவதும் திணாகோ உபமாலே சம்பூஜ்ய தவிர க்ஷமான தே திணாக்கம உலங்கலேயா சம்பூஜ் தவிர க்ஷமானான்மே மனோத்த மகாமதி தாம் சனஸ்மிய கம்சேனோ கிருஷ்ணராமன்மே மனோத்த மாமதி தாச்ச அனுஸிய कंसेन अधर्म तो हृता तरस्लस्कार द्विज्व्य सुब्रथ गर्गा गुराचार्याथमास्थितरस्तल संस्कार द्विज्य सुब्रतौ गर्गा गुराचार्याथमास्थितौ प्रभोसगदीश्वरों नान्य सिद्धाल्ञानम गूहमानरहित பிரபவ சர்வவித்யானம் சர்வஜோகரீஸ்வரோ நானே சித்தாமல ஜானம் மூகமானோ நரேகிதகே முக்கரா ஸ்லோகம் மறுபடியும் பார்ப்போம் இருபத்தி ஆறில் இருந்து நாற்பத்தி அஞ்சாவது அத்தியாயம் கண்ணனுடைய நம்ம குருகுல வாசம் குரு தட்சிணை கொடுக்குறது அதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் வருது அத்த சூரசுதோராஜன் புத்தையோ சமகாரியத்தின் புரோதசா பிராமணேத் யாவத்து விஜயசம்ஸ்கிருதி அூரசுதோராஜன் புத்தியோ சவாரியுரோதீச்சாவது விஜம்ஸ் தேவியோ தட்சிணாஸ்லங்கே சம்பூஜ் வத்சோமலி தே தட்சிணாவோமே சம்பூஜிய சுவா க்ஷோமலி या कृष्णरामजन्म्क्षे मनोधत्ता महामति अतुस्मृत्या कंसेन अधर्म हृता या कृष्णरामजन्म्क्षे मनोधत्ता महामति अधा अनुस्मृत्य कंसो हृता तरचल संस्कार दुज्य पू्रतौाचुराचार्य गाय साम प्राप्य தர்த்தலஸாரோ யுஜ்வம் பிரப்பிரதோ கர் குழாச்சாரியாயிரம் ஆஸ்தோ பிரவவோவிரோ நானியமலம் உகமோ நே பிரோவி நானியசிமலம் உகமாநோ நேித்தை முப்பராவது சுகபிரமிகள் சொல்றார் இருபத்தேருந்தே ராஜனேன்னு கூப்பிடுறார் அந்த பரீட்சித்தான் பரீட்சைத்து கொடுத்துறார் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இப்படி நந்தகோபுரை அனுப்பிச்சாச்சு இப்போது அம்மா ஒரிஜினல் அம்மா அப்பாட்டாக இருக்கார் கண்ணன் வயசு பதினொன்று பன்னெண்டு ஆகிடுது வசுதேவர் வந்து ரெண்டு புத்தர்களுக்கும் தன்னுடைய புத்திரர்களுக்கும் பலராமனுக்கும் பதினொன்று பன்னெண்டு அப்போ உபாத்தியாரர் அவங்க குல ஆச்சாரியார் கர்காச்சாரியர் வர குழு கர்காச்சாரிய குலாச்சாரியர் வச்சுதான் எட்டாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் அவர்களுக்கு நான் ஜன்ம இது ஜாதகர்மா நாமகர்மாலாம் பண்ணார் ராமன் பலராமன் பேர் வச்சது கிருஷ்ணன் பேர் வச்சதெல்லாம் ஞாபகம் இல்லையா எட்டாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் இல்லையா அப்போ அவரை பிரகா அவரை வச்சிருந்தேன் உப்ப கர்காச்சாரி வச்சிருந்தேன் முறைப்படி சேர்ந்து உபநய சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறார் இப்போ யார் வந்து வைசிய குரூப்பில் சேர்க்கிறதா பிராமணர்களை பூஜை பண்ணி அலங் அதாவது ஆராதனை பண்ணி அவர்களை கௌரவித்து நன்றாக அலங்கரிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நிறையா வஸ்திரம் அலங்கார ஆபரணங்கள்லாம் கொடுத்தோம் அப்படிப்பட்ட பிராமணர்களுக்கு சொர்ணமாறைகள்லாம் கொடுத்தோம் அதாவது தங்க ஆபரணங்கள்லாம் கொடுத்தோம் நன்றாக அலங்கரிக்கப்பட்டவர்களும் அதாவது கோதானம் கோக்களுக்கு வட்சம் க கண்டு குட்டிகளுக்கும் சேர்த்து பசுமாடுகளுக்கு நின்று அலங்காரம் பண்ணிவிட்டு கண்டுகளுக்குன்னு அது அலங்காரம் பண்ணிவிட்டு க கண்டு குட்டுகளோட வெண்பட்டு மாலையோட வெண்பட்டு வஸ்திரங்களோட மாலைகளோட பசுக்களை தட்சிணாக கொடுத்தார் கோதானம் ஆமாம் அப்படி பெரிய மகாமனஸ்தீ உதார எண்ணம் கொண்டவர் பசுதேவர் கிருஷ்ணன் ராமனை பிறந்த போது கோதானம் பண்ணார் அங்கே அங்கே பார்க்கலாம் மூணாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் கண்ணனுடைய அவதார கட்டத்தில் சொன்னார் அது எப்படி மனசால் பண்ணார் மனசால் நான் என்ன பண்ணால் பண்ணேன்னா மனசால் பண்ணது அப்போ வந்து ஜெயிலில் இருந்தார் அதை வந்து இப்போது ஜெயிலேருந்து விடுவிக்கப்பட்டார் இவருடைய சொத்தை வந்து கம்சன் அதர்மமாக பிடுங்கிட்டான் அதர்மமாக பிடுங்கிட்டான் அப்போ இப்போ வந்து கம்சன் முடிக்கப்பட்டப்புறம் அவருடைய சொத்து மறுபடியும் அவருக்கு வந்து சேர்ந்தது அவருடைய சொத்துலேருந்து இப்போ வந்து இப்போ ஜெயிலேருந்து விடுவிக்கப்படும் சுதந்திரராக இருக்கார் இப்போ கொடுக்குறார் அவர் அப்படி மனசால் கொடுக்கப்பட்டவர்களும் கம்சனால் அதர்மமாக அபகரிக்கப்பட்டவர் அப்படிப்பட்ட எவ்வளோ பசுக்கள் உண்டோ அதை எல்லாற்றையும் ஆலோசனை பண்ணி அப்போ என்ன நினச்சிருந்தாலும் அதை கொடுத்தார் கோதானமாக கொடுத்தார் அதுக்கப்புறம் யாதவ குலத்துக்கு யாதவ குரத்துக்கு ஆச்சாரியர் கர்காச்சரன் அவற்றை உபநய்காரம் அடைந்தார்கள் கண்ணனும் பலராமனும் கிருஷ்ணனும் பலராமனும் அடைந்தார்கள் அவர்கள் வந்து துஜத்தை அடைந்தார்கள் அதாவது மூன்று விதமான பிறப்பு சொல்லப்படுகிறது இந்த பிராமணனுக்கு முதல்ல அம்மா சரியான வர்ணத்தில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் மூலமாக பிறப்பது முதல் பிறப்பு அடுத்தது உபநயன சம்ஸ்காரம் சம்ஸ்கார பிரகாரம் அடைவது இரண்டாவது பிறப்பான துஜத்துவம் மூணாவது பிறப்பு அவர்கள் வந்து வேத அத்தியனம் பண்ணி எல்லா வித்தியைகள்லாம் கற்றுண்டப்புறம் கல்யாணமாகி அதுக்கப்புறம் ஒரு புத்தரன் பிறந்து அவர்கள் வந்து வேதத்தில் சொல்லப்பட்ட யாக யஜங்கள் பண்ணார்கள் யாக யஜம் பண்ணனா யக்ஞதீக்ஷை ஆனப்புறம் அவர்கள் வந்து ரெண்டு மூணாவது பிறப்பாக சொல்லப்படும் யக்ஞதீஷ்ஷாகி அவர்கள் யஜ்ஞம் பண்ணோன்னா மூணாவது பிறப்பாக சொல்லும் அவர்கள் தான் உயர்வாக கருதப்படுகிறது அப்படி இப்படி உபலை காரணவுடனே அந்த திஜத்துவம் அந்த இரு பிறப்பாளர்களாக ஆகி அதற்குண்டான ஒரு தகுதி அடைந்து நல்ல நியமத்தை நல்ல விரதங்களை கடைபிடிக்கிறாடி இருந்து பிரம்மச்சரி விரதத்தை எல்லா வித்தியைகளுக்கும் அதற்கு உற்பத்தி ஸ்தானங்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளும் அவர்கள் ஜெகதீஷ் இருந்தாலும் மனுஷ சரீரத்தை மனுஷ ரூபத்தை மனுஷ சரீரத்தை எடுத்ததுனால மனுஷனுடைய நடவடிக்கைகள் பிரகாரம் இயற்கையாகவே அவர்களுக்கு சித்தமாக இருந்த ஞானத்தை அதாவது அவர் தான் ரெண்டு பேருமே அந்த ஆத்ம லட்சணத்தில் இருக்கிறார்கள் பரமாத்ம லட்சணத்தில் இருக்கிறாங்க சத்யஞான் அமனந்தோம் வெளியில் காண்பிக்காமல் இருந்தார்கள் அவர்கள் வந்து மனுஷ சரீரத்தை எடுத்ததுக்கு பிரகாரம் அது பிரகாரம் நடந்தார்கள் விவரமா பார்ப்போம் இருபத்தி ஆறுல இருந்து முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் விவரம் பார்க்கும் ராஜனேன்னு பரீட்சையை கூப்பிட்டு சொல்றார் சுக்கப்பிரமணியர்கள் இதுக்கப்புறம் வசுதேவர் என்ன பண்ணார் அவருடைய குல புரோகிதன் ஆத்யார் வீட்டு வாத்தியார் வீட்டு குலகுரு கர்காச்சார அவர் கூட்டம் அவர் கர்காச்சார பண்ணுறவர் தான் கர்கசம்ஹீதேன்னு சொல்லப்பட்டது அவர் பெரிய ஒரு இது கர்க சங்கீதேன்னு கண்ணனுடைய சரித்திரத்தை பண்ணுக்கார் ஜோதிஷத்தில் அவர் பெரிய ஒரு நிப்புணர்வர் அவர் சொன்னது தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் கொண்டு எல்லா பிராமணர்கள் சேர்த்து வைத்து கொண்டு ரெண்டு புத்திரர்களுக்கும் பலராமன் கிருஷ்ணனுக்கும் பன்னெண்டு வயசு அவர்களுக்கு வந்து இந்த இரு பிறப்பாளன்னு சொல்லப்பட்ட பிராமணர் முறைப்படி துஜத்த முறைப்படி உபநய சம்ஸ்காரம் பண்ணி வைத்தால் மந்திர உபநிதம் ஆகிடுத்து பிராமணர்களுக்கு பலவிதமான வத்திரங்கள் ஆபரணங்களை கொடுத்து அழகாக உபாச்சாரம் பண்ணி பசுமாடுகளுக்கு கண்ணுக்குட்டிகளோட அழகாக அவர்களுக்கு வந்து பலவித அலங்காரத்தை செய்து அந்த பிராமணர்களுக்கு வெண்பட்டு ஆடைகளும் பல ஆபரணங்களும் தங்க மாலைகளாம் கொடுத்து தட்சிணையாக கொடுத்து கோதானத்தை நிறையா கொடுத்தார் கிருஷ்ணனம்பலராமனு பிறந்தபோதும் உதார குணம் கொண்டவர் பரந்த மனம் கொண்ட வசுதேவர் கோதானம் செய்வதற்காக சங்கல்பம் பண்ணிட்டார் இல்லையா மனசளவில் அப்போ வந்து பல கோ தானம் பண்ணார் மனசளவில் மனசளவில் நான் என்ன பண்ண பண்ணேன் அப்படின்னா கோடிக்கு கோட்டி தான் பசுக்களை கூட கொடுத்தேன் அப்படின்னா கோட்டி பசுக்கள் உங்கள்ட்ட இருக்காமல் தான் முக்கியம் பார்க்கும் ரெண்டாவது வந்து அவர் இருந்தது சிறைச்சாலையில் ரெண்டு அவருடைய சொத்து முழுக்க பறிக்கப்பட்டது அந்த கம்சனால் அதர்மத்தார இப்போ கம்சன் முடிக்கப்பட்டப்புறம் கம்சன் வதமானப்புறம் அவருடைய சொத்து அவருக்கு திரும்பி நிறுத்தும் இப்போ அவருக்கு சுதந்திர புருஷன் இப்போது அவர் வந்து என்ன மனசில் நினைச்சாரோ அதை முறைப்படி அவர் செய்தார் அப்படிப்பட்ட ப பசுக்களை தானம் பண்ணார் வே கோதானத்தை முற்பட்டபோது கம்சன் அவர் வந்து தடுத்தான் அங்கே அங்கேயே ஒரு தடவை அவர் ஜெயிலேருந்து விட்டார் கோதானம் பண்ணுற போது கம்சன் தடுத்தான் ஏன்னா அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் அப்போ அதை மனசில் நினச்சி வச்சுட்டு இப்போ அந்த கோதானத்தை பண்ணார் எப்போ எர்லியஸ்ட்டு பாசிபிள் டைம் அவர் வந்து இப்போ சுதந்திர பொருடர் அவருடைய சொத்து ஒரு கைக்கு வந்து சொத்து கைக்கு வந்து அவர் வந்து அவர் சொத்து இந்த எல்லா கோ கோக்களும் கொடுத்துட்டார் ராஜபாரம் ஒன்றுக்கு தான் அவர்களுக்கு உரிமை இல்லைவிட மற்றபடி அவர்களுக்கெல்லாம் எல்லா விதமான இருந்தது இப்படியும் ரெண்டு பேரும் பலராமனும் கிருஷ்ணனும் இருகுலாச்சாரியன கர்கர் மூலமாக உப்பநயின சம்ஸ்காரத்தை அடைந்து அதை வந்து முடித்து அந்த இரு பிறப்பாளர் இரு பிறப்பாளரும் அந்த இரு பிழப்பாளர் நிலைங்கிறது தான் துஜத்துவம் பிராமண தன்மை அடைந்து காயத்தி ம மந்திர ஜபிக்கக்கூடிய பிரம்மச்சரிய வதத்தை முறை பல நியமங்களை ஏற்றுக்கொண்டார்கள் ரெண்டு பேரும் எல்லா விதமான வித்தியைகளுக்கும் கல்விகளுக்கும் இருக்கக்கூடிய இருந்தவளாக இருந்தாலும் எல்லா தெரிந்தவர்களாக இருந்தாலும் லோகத்தின் நாயக்கர்களோடு இயல்பாகவே தங்கள்கிட்ட இருக்கூடிய பரிசுத்தமான அந்த ஞான பிரகாசத்தை மனுஷ சரீரத்தை எடுத்துகின்றதுனால மறைத்து கொண்டார்கள் வெளியில காண்பிக்கவில்லை முப்பத்தி ஒன்றாவது மேலே பார்ப்போம் ஏன்னா மனுஷ சரீரத்தை எடுத்துக்கொண்டால் மனுஷன் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக நம்ம இருந்து காண்பிக்க வேண்டும் பாப்ப முப்போண்டிம் அுலேரா வாசம் இச்சு பஜ்மது காஷ்ம் சாந்தீபம் நாம அவந்தீபம் அுலே வாசம் இச்சோ உபு காஷ் ஷாந்தீபம் நாம அவந்தவோம் குருவாந்தோ பேஜுஷம் இவ்வாத்தோ தோோபோசியோந்தோ गुरो तयो குரோவோஸ்மையம் இவாத்தோ தயோ திஜவராக ஸ்விஜவரோஷா பிரோவன்கிலோபோரு தயோர் யோஷா பிரோவன்கிலோபோரு சரஸ்வந்து தர்மாயாத்தர தட ஜன் வீட்சுக்கம் ம் சரஸ் தேதம் தர்மா நியாயம் தீட்சிக்கும் விதாதிரவரே சர்வீ பிரகோ சிதமா தௌ சஞ்சோன் சர்வ நரவரே சர்வவித்யா பிரவர்த்தக சக்கர நிகரமாக திரேன கௌ சஞ்சகத்து கொண்டிருப்பேன் முப்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் மறுபணி மார்பம் முப்பத்தி ஒன்றிலேருந்து நாற்பத்தி அஞ்சாவது இந்த குருகுல கண்ணனும் பலரா பலராமனும் செய்யக்கூடிய விஷயத்தை சொல்கிறது குருக்குட புத்திரனையும் வேற கொண்டு குரு தட்சிணியாக अतो शांदी அோோலே வாசம் இச்சோபோ கஷ் ஷாந்தீபீரம் அுருக்கூலேவாபோ காஷ் ஷாந்தீபீரம் எதோத்தோருவாத்தோப்பேத்துமையாவா देवं வா தயோ திஜுவர்த்துஷா சுத்தா பிரச்சனோரு தயோ லோஷா பிரோவானிலானே சங்கோபனோரு சரசியம் தனுதம் தர்மியாயபாத்தரா தன்வீஷி விதா சரஸ் தனதம் தர்மையயப்பதாட்சி விதா சர் நரவரேஷ் பிரவர்த்தோ சகமா தௌ சஞ்சதோ நூப்பரவரே சர்வீ பிரவர சகர்ன மாண தௌ சஞ்சதோ நூப்பத்தஞ்சாவது அர்த்தம் சொல்கிறோம் மேல பாப்போ கிருஷ்ணாப்பணம்